உலக இரட்சகராகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள் தியானத்தின் தலைப்பு நற்செய்தி பவனி மொபைல் புல்பிட் வாசிக்க வேண்டிய வேத பகுதி மத்தேயு இருபத்தி ஒன்றாம் அத்தியாயம் முதல் பதினோரு வசனங்கள் அவர்கள் எருசுலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவு மலைக்கு அருகான பெற்பகையுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீடரில் இரண்டு பேரை நோக்கி உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள் போன போனவுடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனுடைய ஒரு குட்டியையும் கட்டி இருக்க காண்பீர்கள் அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார் இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதைக்குட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சியோன் குமாரத்துக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்க தரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளை இட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள் திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள் வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள் முன்னடப்பாரும் பின்னடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாபேதின் குமாரனுக்கு ஓசன்னா கர்த்தரின் நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் அவர் எர்சிலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள் ஜனங்கள் இவர் கலிலேயாவில் உள்ள நாசிரியத்திலிருந்து வந்த தீர்க்கத்தரிசியாகிய மனப்பாட வசனம் அப்போ சிலர் பதினேழு பவுல் சந்தை வழிகளில் சந்தித்த மக்களோடும் தினமும் உரையாடி வந்தார் பால் to be there உங்களுக்கு தெரியுமா புதியற்பாட்டில் இதுதான் நடுவசனம் என்று அப்போ சிலர் பதினேழு பதினேழு புதியற்பாட்டின் நடுவசனமாகிய இந்த வசனம் திறந்த வெளி ஊழியத்தை எவ்வளவாய் ஊக்குவிக்கின்றது சமுதாயங்களை நற்செய்தியால் பாதிக்க தெருப்பிரசங்க ஊழியம் மிக சிறந்த முறையாகும் முதல் குருத்தோலை ஞாயிறு அன்று நடந்த ஊர்வலத்தினால் நகர் முழுவதிலும் பரபரப்பு உண்டானது இறைப்புகள் பாடிக்கொண்டு மக்கள் வீதிகளுக்கு சென்றனர் அக்காலத்து ரட்சணிய சேனை சபையினர் அதாவது ஆர்மி உள்ளத்தை உருக்கும் இசையோடும் மேள தாளங்களோடும் அடிக்கடி தெருக்களிலும் சந்திகளிலும் நச்சதி பவனிகள் நடத்தினர் வீணான பிரச்சினை உருவாக கூடிய ஒரு இடங்கள் தவிர்த்து சிறு குழுக்களாவது திறந்த வெளிகளில் நாம் பாடல்கள் மற்றும் சிறு சொற்பொழிவுடன் பவனி செல்லலாம் ஒவ்வொரு சபையும் நகரில் ஒரு பகுதியை தெரிந்தெடுத்து இவ்விதம் ஊழியம் செய்யலாம் பொது விடுமுறை நாட்களில் அவ்வூரில் உள்ள அனைத்து சபைகளும் சேர்ந்து பொது பவனி செல்லலாம் சபை கூடும் இடங்களை விட்டு சந்தை கூடும் வெளிகளுக்கு செல்ல வேண்டிய காலம் இது இட்ஸ் டைம் தட் வி லீவ் அவர் For the ஆலயத்திற்கு வெளியே திறந்த வெளியில் இரையரசின் செய்தியை முதலாவது முழங்கியது திருமுழுக்கினன் யோவான் தான் நமக்கு தீவிரவாதம் அல்ல நச்செய்தி பணியில் தீவிரம் வேண்டும் யோவான் ஸ்நானகன் முதல் தேவனுடைய ராஜ்யம் பலவந்தப்படுகிறது பலவந்தப்படுத்துகிறவர்கள் அதற்குள் நுழைகிறார்கள் அதை பிடித்துக் என்று பார்க்கிறோம் தெருக்களிலும் சாலைகளிலும் சந்திகளிலும் சென்று தொலைந்து போனோரை தொய்ந்து போனோரை தொடப்படாதோரை கிறிஸ்துவின் விருந்து சாலைக்கு வருந்தி கட்டாயமாய் அழைத்து வருவது நமது கடமை தெருக்களில் உள்ள மக்களை கவரும் வகையில் நற்செய்தியை அறிவிக்க தங்கள் திறமைகளை பயன்படுத்த வாலிபருக்கு நாம் விடுதலையும் சுயாதீனமும் தர வேண்டும் கலைத்திறன் ஆவியானவரின் ஒரு வரம் யாத்திராம முப்பத்தி ஒன்றாம் அதிகாரத்திலே வெசலியலுக்கு ஆண்டவர் எவ்விதமாக கலைத்திறனின் ஆவியை கொடுத்திருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம் அர்த்தமுள்ள அடையாளங்கள் மற்றும் மனம் கவரும் முழக்கங்களை பல வண்ணங்களில் எழுதி தொங்கல்களும் அட்டைகளும் தயாரித்து கொண்டால் இவ்வித ஊழியத்திற்கு பெரும் பயனளிக்கும் திறந்தவழி பிரசங்கம் மிகவும் கடினமானதுதான் ஆனால் ஜான் வெஸ்லி பதினேழாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் பெரும்பாலும் திறந்தவெளியிலேயே பிரசங்கித்து வந்தார் ஆரம்பத்தில் அவர் ஆலயத்திற்கு வெளியே பிரசங்கிப்பதை பாவம் என்று கருதியவர் ஆனால் ஒரு முறை என்ற வெளிப்பிரசந்த வேந்தரை மாற்றிக்கொண்டார் வெளிப்பிரசங்கத்தின் போது ஜான் வெஸ்லி கற்களால் எரியுண்டும் கடுமையாய் அடிபட்டும் பல எதிர்ப்புகளையும் இன்னல்களையும் சந்தித்தார் எனினும் அவர் சோர்ந்து போகவில்லை ஒரு முறை எப்வர்த் என்னும் இடத்தில் ஆலய கதவுகள் அவருக்கு மூடப்பட்ட போது தனது தந்தையின் கல்லறை மீது நின்று ஒரு வாரம் மாலை தோறும் சுயசேஷத்தை முளைக்கினார் பிரசங்க பீடங்களை தேடி அலையாதீர்கள் இதுவே என் இளம் நண்பர்களுக்கு எனது அறிவுரை பாவிகளை சந்திக்கும் எவ்விடமும் நமது பிரசங்க பீடம்தான் முதல் நூற்றாண்டு திருச்சபையின் விரிவாக்கத்தின் ரகசியமே இதுதான் மொபைல் புல்பேட் அங்கும் இங்கும் செல்லுகிற பிரசங்கமேடை தந்தை பெர்க்மன்ஸ் அவர்கள் அழகாக ஒரு பாடல் பாடியிருக்கிறார்கள் கிதியோன்களே புறப்படுங்கள் எதிரிகளை துரத்திடுங்கள் தீபங்களை ஏந்திடுங்கள் தெருத்தெருவாய் நுழைந்திடுங்கள் மறுபடியும் நான் அதை வாசிக்கிறேன் கிதியோன்களே புறப்படுங்கள் எதிரிகளை துரத்திடுங்கள் தீபங்களை ஏந்திடுங்கள் தெரு தெருவாய் நுழைந்திடுங்கள் பவுல் சந்தை வெளிகளில் சந்தித்த மக்களோடு தினமும் உரையாடி வந்தார் எங்கள் மகாபிரிய தேவனே உமுடைய குமாரனாகி ஏசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியாய் வந்த யோவான் ஸ்னான வெளிப்பிரசங்கத்தில் எத்தனையோ ஆயிரங்களை உமுடைய மந்தைக்குள்ளே மனம் கொண்டு வந்தாரே இயேசு கிறிஸ்து அதை தொடர்ந்து கர்த்தாவே மலை பாங்கான பகுதிகளிலும் கடலோரங்களிலும் சந்தை வழிகளிலும் கல்லறை தோட்டங்களிலும் கூட உங்களுடைய நற்செய்தியை பறைசாற்றி வந்தாரு கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நான்கு சுவர்களான எங்களுடைய ஆலய கதவுக்குள்ளேயே நாங்கள் வைத்து முடமாக்கி வைத்திருக்கிறோம் கர்த்தாவே சபை இடங்களை விட்டு சந்தை கூடும் வெளிகளுக்கு நாங்கள் எடுத்துச் செல்லும் காலம் இது என்று இன்று எங்களுக்கு நீர் உறக்க தட்டி நன்றி சொல்லுகிறோம் வாலிபர்கள் நங்கையர்கள் விசுவாசிகள் அத்தனை பேரும் முடிந்த வேலைகளிலெல்லாம் முடிந்த வகையிலெல்லாம் தெருத்தருவாய் சென்று தீபங்களை ஏந்தி கிதியோன்களாய் உம்முடைய நட்சேதியை அறிவிக்க கர்த்தாவே திருச்சபையே ஒரு மகா சேனையாய் புறப்பட வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளுக்குள்ளே இவ்விதமாய் வீறு கொண்டு எழும்பும் ஒரு ஆவியை நீர் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் தீவிரவாதம் அல்ல ஏசு கிறிஸ்துவுக்காய் தீவிரமாய் இருக்க உதவி செய்யும் வருந்தி மக்களை வெளியே போய் நாங்கள் கூட்டிக் கொண்டு வர உதவிதாரம் இப்படிப்பட்ட ஆவியை எங்கள் ஊற்றிவிடும் திமிர்வாதம் பிடித்து உள்ளேயே கிடக்கிற எங்களுடைய கால்களுக்கு கர்த்தாவே பலன் கொள்ளச் செய்து நீர் எங்களை ஆவியான ஒரு மூலமாக துரத்தி விட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஒருவேளை நாங்கள் வெளியே போக இன்னும் தயங்கி கொண்டு கர்த்தாவே சபைக்கு துன்புறுத்தலையாவது நீர் அனுப்பி எங்களை எங்கும் சிதறடிக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் நம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம் உலக உலகத்துக்கு நம்முடைய ரட்சிப்பை அறிவிக்க நீர் எங்களுக்கு உதவி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்